அஹ் மசா மஹிராஹீம் இம்மீத லாம் மார்க் அல மஹ மஹார இம்மீது மஜீ போ அவன் தூதர் ரசூலும் பாஹி சலம்பாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அவ்வாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மர்ணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவ்வாஹுடைய சாந்தி உண்டாவதாக அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கின்றான் என அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார் டீனை பற்றிய அறிவு என்ற ஒன்று இருக்கின்றது அதனை கற்றவர்கள் ஆளுங்கள் உளமாக்கல் என்பது உங்களுக்கு தெரியும் ாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் யாருக்கு அளவை நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த தீனுடைய சரியான விளக்கத்தை கொடுக்கின்றான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தீனை கற்பதன் மூலம் ஒருவர் ஆலிமாக மாறிவிட முடியும் ஆனால் அல்லாவுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய தீன் இதன் தெளிவான பாதை எது என்பதை நேரடியான குரானையும் ஹதீஸையும் படித்து விளங்கும் சக்தி இருந்தாலும் அல்லாஹ் நலவை நாடுகின்றவர்கள் மட்டும்தான் அதன் தெளிவான நேரான வழி எது என்பதை புரிந்து கொள்வார் இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு விடயத்தை நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அது பற்றி ஒரு சிலர் கேள்வியும் முன்வைத்திருக்கின்றனர் இப்போது இலங்கையிலே பல முக்திகள் காணப்படுகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் அம்மாவுடைய வேதத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்றோ ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைந்து முஸ்லிம் சமூகமாக ஜமாத்து முஸ்லிமினாக இருக்க வேண்டும் என்றோ வகியை அன்றி மற்றொன்றை நாம் பின்பற்றக் கூடாது என்றோ இவ்வாறான எந்த ஒரு விளக்கமும் அந்த முஸ்திகளுக்கு கிடையாது இவர்கள் நேரடியான தெளிவான ஒரு ஹதீசை எப்படி புரிந்திருக்கின்றார்கள் நபி அவர்கள் அதிலே என்ன கூறுகின்றார்கள் என்பதை தெளிவுபெறும் பொருட்டு அதனையொட்டி முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொருட்டு இன்றைய உபதேசம் அமைந்திருக்கின்றது சூரா பாத்தியாவையும் பக்காரா என்ற அத்தியாயத்தின் இறுதி இரு வசனங்கள் ஆமன ரசோலு பிமாவும் சில இலகிமர் மோமினோன் என்று தோன்றுகின்றார் அலைபோன்று அதுக்கு அடுத்ததாக இருக்கின்ற இறுதி இரு வசனங்கள் இந்த சூரா பாத்தியாவையும் பக்கராவின் இறுதி இரு வசனங்களையும் ஓதி அம்மாவிடம் நாம் எதனை கேட்டாலும் அது கிடைக்கும் என்று இலங்கையில் உள்ள ஒரு முக்தி பத்வா வழங்கி தாமர மக்களும் அதனை நம்பிய ஒரு நிலை காணப்படுகின்றன இந்த முப்தி எந்த அளவிற்கு விசேடமானவர் என்றால் மரணித்ததன் பிறகு சகாபாக்கள் நபி அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்பது சிறு பிள்ளைக்கு கூட தெரியும் ஆனால் நபி அவர்கள் மரணித்தபோது முதன் முதலிலே நபி அவர்களுக்கு ஜனாசா தொழுவித்தது அல்லா ஒரு கற்பனை கதையை இந்த முக்தி கூறியிருக்கின்றார் எப்படியோ இத்தகைய வழிகேடுகளிலிருந்து நாம் பாதுகாத்து அளவை நாடியவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கும் தான் அத்தகைய உளமாக்களுடன் நாம் நடந்து செல்லும் போது மட்டும்தான் அவ்வாவுடைய திருப்தி கிடைக்கும் அந்த முக்தியின் பத்துவா சூரா பாத்தியாவையும் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்களையும் ஓடி நாம் எதனை அவ்வாவிடம் கேட்டாலும் கிடைக்கும் என்று பாமர மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார் இதற்குரிய ஆதாரமாக சஹி முஸ்லிமிலே காணப்படக்கூடிய ஒரு அழகான அதிசையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது இந்த ஹதீஸ்லே நபி அலேஹி சலாத்து வலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அதனை இந்த முப்தி புரிந்து அதிலிருந்து மக்களுக்கு வழங்கிய பத்துவா எந்த அளவு என்பதை நாம் பார்க்க வேண்டும் அது எந்த அளவு என்ற கேள்வியை ஒரு சிலர் முன்வைத்திருக்கின்றார் ஹதீஸ் என்ன என்றால் சஹை முஸ்லிமிலே எட்நூத்தி ஆறாவது இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸ் நபி அலகி சலாத்து அவர்கள் ஒருமுறை சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் ஜிப்ரல் அலகி சலாத்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில சஹாபாக்களுடைய தோற்றத்திலே நபியருடைய சபையிலே வந்து அமருவார்கள் அப்படி ஜிப்ரில் அலஹி சலாத்து அவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த நிலையிலே ஒரு சப்தம் கேட்கின்றது நபி அவர்கள் தலையை உயர்த்தி பார்க்கின்றார்கள் சபையிலே இருந்த ஜிபிர் அலி சலாத்து வசலாம் அவர்கள் விபரிக்கின்றார்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள் இது வானத்தில் உள்ள ஒரு கதவு திறக்கப்படும் ஓசை இந்த கதவு இதற்கு முன்னர் எப்போதுமே திறந்ததில்லை இன்றைய தினத்தை தவிர விளக்கம் அளிக்கின்றார்கள் அதன் அந்த வாசல் வழியாக கதவு வழியாக ஒரு வானவர் இறங்குகின்றார் அவரை சுட்டிக்காட்டி மீண்டும் ஜிபி அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த வானவர் இவர் போமியக்கு இன்றைய தினத்தை தவிர என்றுமே இறங்கியதில்லை முதன் முதலாக இறங்குகின்றார் என்றும் அதன் பிறகு அவ்வாறு இறங்கிய அந்த அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றார் பெறுமதியானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் சலாத்தை சொல்லிவிட்டு அந்த வானவர் சொல்லுகின்றார் அபிஷேர் இரண்டு ஒலிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று நபியை பார்த்து அந்த சொல்லுகின்றார் அந்த இரண்டையும் கொடுக்கப்படவில்லை அவ்வளவு முக்கியமான பெருமதியான இரண்டு ஒளிகள் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அதிலே ஒன்று பாத்தினத்தில் கிதாப் அல்லாவுடைய வேகத்தின் திரவகோல் என்று இரண்டாவது சூரா பக்காராவின் இறுதி வசனங்கள் என்று அந்த வானவர் சொன்னார் மேலும் அவர்கள் அந்த வானவர் விளக்கம் அளிக்கின்றார் நாங்கள் முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய பகல் சொல்லுகின்றார் சூரா பக்கராவின் இறுதி வசனங்கள் இவற்றை சொல்லிவிட்டு அந்த வானவர் தெரிவா சொல்லுகின்றார் கடைசி வசனங்கள் அந்த இரண்டிலும் எந்த சொல்லை நீங்கள் ஓரினாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வானவர் மூலமாக முகமது அலஹி சலாத்து அவர்களுக்கு அவ்வா செய்தி அனுப்புகின்றான் இசாஹி முஸ்லிம் இடையே இப்போது ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது ஒரு முஸ்லீம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அல் குரு ஆணையே அவ்வளாக ஒளி என சொல்லி இருக்கின்றான் அரபு மொழியிலே வெளிப்படையான என்ன கருத்தை தருகின்றதோ அந்த கருத்தை தான் குர் ஆணுக்கும் கொடுக்க வேண்டும் எப்போது வெளிப்படையிலே நேரடியான கருத்து அல்ல பரிபாஷையிலே பாதிக்கின்ற வேறு ஒரு கருத்து என்று வருகின்றதோ அந்த சந்தர்ப்பத்தை தவிர இப்பொழுது சூரா பாத்தியாவையும் பக்கராவின் இறுதி வசனங்களையும் அவ்வாங் வானவர் மூலமாக நபியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் இவை இரண்டு ஒளிகள் ஆனால் வெளியிலே அப்போ எழுதப்பட்டிருக்கின்ற சூரா பாத்தியாவையோ பக்கராவின் இறுதி வசனங்களையோ எடுத்து பார்த்தால் இருளிலே அது உங்களுக்கு ஒளி தராது அப்படியானால் இங்கே ஒளி என்பதன் கருத்து நீங்கள் நேர்வழியிலே நடப்படிய அந்த வெளிச்சத்தை தரும் வெளிப்படையிலே இருளை அகற்றக்கூடிய ஒளி அல்ல வழிகேடு எனும் இருள் இந்த இருளை அகற்றக்கூடிய நேர்வழி எனும் ஒளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி எந்தை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றுதான் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் ஆனால் முக்தி எப்படி புரிந்து கொண்டார் நினைத்து விட்டார் சூரா பாத்தியாவையும் சூரா பக்கராவின் இறுதி வசனங்களையும் ஓடி அண்ணாவுடன் துவா செய்தால் நாம் கேட்கின்ற அனைத்தும் கிடைக்கும் என்ற ஒரு மிக பிழையான விளக்கத்தை மக்களுக்கு சொல்லிவிட்டார் முக்தி செல்லும் அனைத்துமே மார்க்கம் என்ற ஒரு மிகப்பிழையான புரிதல் இருக்கக்கூடிய சமூகம் பொதுமக்கள் பாமர மக்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு பிஜாத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய விளக்கத்தை தலைக்கு மேலே தூக்கி வைத்துக் கொண்டார் இலங்கை போன்ற நாடுகளில் எமது சமூகத்தில் காணப்படக்கூடிய ஒரு மிக பரிதாபகரமான நிலை முக்திகளின் நிலை தெளிவான நேரடியான அதிசை கூட புரிந்து கொள்ள முடியாத தடுமாற்றத்திலே இருக்கின்றார்கள் எனவேதான் சிறு பிள்ளைகூட அறிந்த விடயத்தில் நபி அவர்கள் மரணித்த போது அல்லாஹ் அவர்களுக்கு ஜனாசா தொழுதை தொழுவித்தான் என்ற கற்பனையை மக்களுக்கு மார்க்கமாக சொல்லுகிறான் அவர்களுடைய உண்மையான நிலை என்ன என்பதை இந்த ஹதீஸில் இருந்து அல்லாஹ் தெளிச்ச போட்டு காட்டியிருக்கின்றான் ஒரு தெளிவான நேரடியான அழகா சொல்லப்பட்ட ஹதீஸை கூட புரிந்து முடியாமல் முஃ்தி என்ற முத்திரையோடு இருந்து கொண்டு மக்களை எங்கோ அறிந்தாத்து சென்று கொண்டிருக்கின்றார் என்பது நேர்வழியை கேட்டு பிரார்த்திக்கின்ற ஒரு பிரார்த்தனை உள்ளத்தால் ஒரு மனிதன் இந்த பிரார்த்தனையை செய்வானே ஆனால் அதிலே கேட்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் அந்த அடியானுக்கு கொடுக்கப்படும் தான் வானவர் மூலம் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுக்கு பாடமாக அம்மா ஆக்கியிருக்கின்றான் முஸ்லிமாக இருப்பதென்றால் ஐவேலை தொழுகை கட்டாயம் தொல்வாக வேண்டும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அங்கு கட்டாயம் சூரத்துள் பாத்தியா நீங்கள் ஓதியாக வேண்டும் இதிலே வரக்கூடிய பிரார்த்தனைக்குரிய மூன்று வசனங்கள் அந்த மூன்று வசனங்களும் இதிலே நாம் கேட்கின்ற ஒவ்வொரு விடயமும் எங்களுக்கு வழங்கப்படும் என்று இந்த ஹதீஸ்லேயே நபி அலேஹி சலாத்துலாம் அவர்களுக்கு அல்லாவிடமிருந்து நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டது அது அவர்களுடைய உமத்தினராகிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உரிய நன்மாராயம் ஆகும் எனவே சூரத்துள் பாட்டியாவையும் சூரா பக்கராவையும் ஓடி அல்லாவிடம் துரா கேட்பது என்பது ஹதீஸ்லே சொல்லப்படவில்லை மாறாக சூரா பாட்டியாகும் பக்பராவின் இறுதி வசனங்களும் பிரார்த்தனைகள் உள்ளடங்கியாகும் இதிலே நாம் பிரார்த்திக்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்பட்டு அதற்காக அவ்வா பது சொல்லுவதற்கு காத்திருக்கின்றான் என்பதுதான் ஹதீஸ் சொல்லுகின்ற உண்மையே தவிர இந்த சூறாவையும் மற்ற இரு வசனங்களையும் ஓதி துவா செய்தால் நாம் கேட்கின்ற அனைத்தும் கிடைக்கும் என்பது ஒரு வழியேட்டிலே இருக்கக்கூடிய ஒரு முஃப்தியின் விளக்கமே தவிர ஹதீஸ் சொல்லுகின்ற உண்மை அல்ல இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சூரத்து பாத்தியாவிலே நாம் என்ன கேட்கின்றோம் எது கிடைக்கும் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றேன் மூன்றாவது சூழா பாத்தியா சூழா பக்கராவின் இறுதி வசனங்கள் அது தனியாக இங்கு சுருக்கமான நேரம் என்பதால் இன்றைய தினத்தில் தெளிவுபடுத்த முடியாது மற்றொரு சந்தர்ப்பத்தில் அது பற்றி நாம் தெளிவுபடுவோம் ஒட்டுமொத்தையும் அவருக்கின்றான் வழிகேடுகள் எனும் இருவுகளில் இருந்து நேர்வழி இதுதான் என்பதை உங்களுக்கு பிரித்தறிவதற்கு புரானும் புரானுக்கு விளக்கமாக அமைந்த சுண்ணாவும் உங்களுக்கு ஒளி தந்து கொண்டிருக்கும் வெளிப்படையிலே ஒளியை தரக்கூடிய ஒரு விளக்கை விட சுவனம் செல்வதற்கான ஒரே வழி நேர்வழி இதுதான் என்பதை தெளிவுபடுத்திடும் ஒளி நிச்சயமாக மிக பெருமளியானது சூரா பாத்தியாவை கொண்டு வந்த வானவர் நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் நபிக்கும் கொடுக்கப்படாத இரு ஒளிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அல்குரானும் சுண்ணாவும் ஒளியாக இருக்கின்ற நிலையிலே அல் குரானின் ஒரு அத்தியாயம் மற்றொரு அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள் இவை இன்னும் விசேடமாக ஒளியாக அதாவது சோனத்தை இட்டுச் செல்லும் பாதையை காட்டி தரக்கூடிய ஒளியாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது மகிழ்ச்சி அடையுங்கள் என்று நபர்கள் சொன்னார் இது மிகச்சிறந்த ஒரு ஹதீஸ் ஒரு முஸ்லிமுக்கு மிக அவசியமான ஹதீஸ் அதன் அது உண்மையான கருத்தில் இருந்து திசை திருப்பி தானும் வழிகட்டி மக்களை வழ வழ வழிடுக்கின்றடைய விளக்கான் சாத்தியாவையும் பக்கராவின் இறுதி வசனங்களையும் ஓதி துாட்சியுங்கள் என்று வழிகாட்டல் நபி அவர்கள் இதனை சொல்லவில்லை நபி அவர்கள் இப்படி செய்யவும் இல்லை மாறாக இந்த சூரா பாத்தியாவை பற்றி நெருவளி இதுதான் என்பதை அச்சொட்டாக உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அத்தியாயங்களில் ஒன்றுதான் இந்த சூரா ஹதீசுல் கொதிசி என்று சொல்லுவார்கள் அதாவது அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார் ஹரிசர் இந்த சூரா பாத்தியாவை பற்றி ஹதீசுல் கொதிசி காணப்படுகின்றோம் இந்த பாத்தியா எனும் அத்தியாயத்தை நான் இரண்டு பழவிகளாக பெருத்திருக்கின்றேன் ஒரு பழவி எனக்குரியது மற்றொரு பழவி அடியானுக்குரியது என்று அல்லா சொல்லுகின்றார் தன்னுடைய நீதத்தை அப்படியே வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சத்தையும் இந்த ஹரிசிலி அவ்வா சொல்லுகின்றான் ஏழு வசனங்கள் கொண்ட இந்த சூரத்தை பார்த்திகா இதனை இரண்டாக பிரிப்பதென்றால் ஒரு வசனம் மீதமாகிவிடும் அந்த வசனத்தை கூட அனைத்து உரிமைகளையும் தகுதிகளையும் கொண்ட அவ்வா தனக்கு மேலதிகமாக எடுத்துக் கொள்ளாமல் இரண்டாக பிரித்திருக்கின்ற இந்த சூழத்தை பாத்தியாவே மூன்று மூன்று வசனங்களாக பிரித்துவிட்டு மீதம் இருக்கின்ற பொதுவான அந்த ஏழாவது நடுவில் உள்ள வசனம் இதனை அடியாருக்கும் அல்லாஹுக்கும் பொதுவானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய நீதத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு முஸ்லிம் எப்போதும் நீதமாக நடக்க வேண்டும் நீதத்திலே நுண்மாதிரியாக இருக்க வேண்டும் இந்த சூடத்தில் பாத்தியாவிலே அல்லாஹ் தன்னுடைய நீதம் என்ற தன்மையை காட்டியிருக்கின்றான் முதல் மூன்று வசனங்களிலே பிஸ்மில்லா என்பது முதல் வசனம் அல்ல இது ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பிரிப்பதற்கு ஒவ்வொரு வசனங்களின் அத்தியாயத்தின் ஆரம்பத்திலும் எழுதப்பட்டிருக்கின்ற வசனங்கள் முதலாவது வசனம் அஹந்த ஆலமின் அனைத்து புகழும் அகிலங்களின் ரப்பாகி அல்லாஹ் கூறியது இது அல்லாஹுடைய பதவியின் முதலாவது வசனம் இரண்டாவது வசனம் அளவற்ற அருளாளன் நீரற்ற அன்புடையவன் இது அல்லாஹ் பற்றிய வசனம் அவனுக்குரிய பகுதி மூன்றாவது வசனம் மாலிகித்தீன் மருமை நாளின் அதிபதி என்று சொல்லுகின்றோம் இது அல்லாஹை புகழுகின்ற அல்லாவுக்குரிய பகவி மூன்று வசனங்கள் முடிந்துவிட்டன நான்காவது வசனம் உன்னையே அடிவணிகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் இது பொதுவான வசனம் அல்லாவுக்கும் உரிய அல்ல அடியார்களுக்கு ஒப்பந்த வசனம் அடியார்கள் அல்லாவை மட்டும் விவாதம் செய்ய வேண்டும் எங்களுடைய கடமை வையா கனஸ்தானின் அடியார்கள் உதவி தேடும் போது அடியார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தம் அடங்கிய நான்காவது வசனம் நீதமுள்ள மூன்று வசனங்களும் அடியார்களுக்குரியது வலி அபதி மாச அடியான் எதனை கேட்கின்றானோ அதனை நான் கொடுக்கின்றேன் என்று இந்த அத்தியாயம் பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் எனவே இந்த அத்தியாயத்தை ஓதி துவா செய்வதல்ல இந்த அத்தியாயத்தின் கருத்தை நன்றாக உணர்ந்து இதிலே நாம் சில விடயங்களை அல்லாவிடம் கேட்கின்றோம் என்பதை புரிந்து வேண்டும் தூய மனதோடு உண்மையா கேட்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இது கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கின்றான் இதுதான் இந்த ஹரி அப்படியான சூரா பாத்தியாவிலே ஐந்தாவது ஆறாவது ஏழாவது வசனங்களிலே நாம் என்ன கேட்கின்றோம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு நேரான பாதையை காட்டி அருள்வாயாக அது செலுத்தி அருள்வாயாக என்று உருவாக்குகின்றோம் என்ன கேட்கின்றோம் என்று மிக அதிகமாக மிக மிக அதிகமாக இந்த சூறா பாத்தியாவை ஓடுகின்றவர்களுக்கு தெரியாது அப்படியே தெரிந்திருந்தாலும் அதிலே கவனம் செலுத்துவதில்லை ஏதோ மந்திரம் ஜெமிப்பது போன்று ஓடுகின்றார்கள் என்னுடைய நிலைகளும் சில நேரங்களில் அப்படி இருக்கின்றன இது நாங்கள் அல்லாவிடம் கேட்கின்ற பிரார்த்தனை உள்ளத்தால் உணர்ந்து நாம் இந்த பிரார்த்தனையை கேட்டால் நிச்சயமாக அல்லா எங்களுக்கு தருவான் என்று மேலே உள்ள அந்த இரண்டு ஹரிசலும் முஸ்லிமிலே வருகின்றனர் இரண்டு ஹரிசல் மூலமும் அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கின்றான் யாராவது ஒரு அடியான் இதிலே ஏதாவது ஒரு வார்த்தையை அவன் ஓதினாலும் அதாவது கேட்டாலும் நிச்சயமாக அது அவனுக்கு வழங்கப்படும் என்ற நன்மாராயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் அந்த வானவர் சொன்னார் எனவே இது எங்களுக்குரிய நன்மாராயம் எங்களுக்குரிய நன்மாராயம் என்னவென்றால் நீங்கள் அல்லாவிடம் எதனை கேட்கின்றீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாவின் தூதரிடம் வானவரை அனுப்பி ஒரு நன்மாராயமாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான் அது எங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய நன்மாராய் அடுத்ததாக எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை நாம் எந்த பாதையை கேட்கின்றோம் என்றால் அவ்வாஹ் யாருக்கு அருளை வழங்கியிருக்கின்றானோ நலவை நாடி இருக்கின்றானோ அவர்களுடைய பாதை இறுதியாக நாம் அல்லாவிடம் துவா செய்கின்றோம் எவர்கள் மீது உனது கோபம் உண்டாகியதோ அதாவது யூதர்கள் ஹதிசிலே விளக்கம் காணப்படுகின்றன எவர்கள் வழிகட்டி சென்றார்களோ இந்த இருசாராருடைய பாதையும் அல்ல என்று நாங்கள் அல்லாவிடம் பிரார்த்திக்கின்றோம் எனவே யாரெல்லாம் தூய்மையோடு அல்லாவிடம் இந்த துபாவை பிரார்த்திக்கின்றோமோ நிச்சயமான அவர்களுக்கு அது கிடைக்கும் என்பதுதான் வானவர்கள் நபி அலிஹி சலாத்து அவர்களிடம் வந்து சொன்ன நன்மாராயமாகும் இதற்கு மாற்றமாக சூரத்து பாட்டியாவையும் சூரா இறுதி இரு வசனங்களையும் ஓரி அல்லாவிடம் எதனை கேட்டாலும் கிடைக்கும் என்று விளங்கிய விளக்கம் முக்தியுடைய தவறான விளக்கமே அன்றி ஆதாரபூர்வமான ஒரு தீர்ப்பு அல்ல எனவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சூராவின் அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால் மிக தெளிவாக சொன்னார்கள் யாராவது ரீதியிலே அதாவது அந்த வார்த்தை ஆரம்ப ஜுமாவில் நான் சொன்னேன் இறுதி வசனங்கள் எந்த ஒரு சொல்லை நீங்கள் ஓதினாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றுதான் வானவர் நன்மாராயன் சொன்னார் அந்த இரண்டையும் ஓதி நீங்கள் எதனை கேட்டாலும் கொடுக்கப்படும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை எனவே நேர்வழியில் நடக்கின்ற நாம் ஹதீஸ்களை தெளிவாக புரிந்து கொள்ளவும் வேண்டும் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாவின் தூதர் சொல்லுவது இதனைத்தான் எனவே இந்த இரண்டையும் ஓதி துவா செய்வது என்பது ஈமானை பறிக்கின்ற பிதாட்டிலே உங்களை கொண்டு போய்விடும் நீங்கள் இந்த இரண்டையும் உல தூய்மையோடு அல்லாவிடம் இதனது கருத்தை புரிந்து நீங்கள் ஓதினால் இதிலே நீங்கள் நேர்வழியை கேட்கின்றீர்கள் அருள்க்குரியவர்கள் நடந்த பாதையை கேட்கின்றீர்கள் கோபத்துக்கும் வலிதவறி சென்றவர்களுடைய பாதையை விட்டு பாதுகாப்பு கேட்கின்றீர்கள் உள்ளத்தோடு கேட்கின்றோம் என்பதை புரிந்து அதனை நீங்கள் அவ்வாறுடம் கேட்டால் அது உங்களுக்கு கிடைக்கும் இதற்குத்தான் ஹபீஸ் உத்தரவாதம் தருகின்றது அந்த நேர்வழி இல்லாமல் நாங்கள் சோனம் செல்ல முடியாது நேர்வழியிலே நடந்து முஸ்லிமாகவே அன்றி நாம் மர்ணிக்காதிருப்போமாக அவனது அருளை பெற்று சுவனம் நுழையக்கூடிய பாக்கியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்ட நாம் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக இந்த சத்தியத்தை நாங்கள் எடுத்துச் சொல்வதும் கடமையாகும் எங்களுடைய கடமை ஒவ்வொன்றையும் இம்மால் முடிந்தவரை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் தூய்மையோடு எங்களது முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு அல்லாவை பிரார்த்திக்க வேண்டும் தூய முஸ்லிங்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானா அப்போ அலிப்பா